بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ولا عاقبۃ للمتقين والصلاه والسلام على سيد المرسلين محمد رسول الله وعلى اله واصحابه اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اللهم صلی على محمد و ازواجه و ذريةativo كما صلیت على آل براهین وبارک على محمد و ازواجه و ذريةativo كما بارکت على آل براهین و دل عالمين الیتحمید و جائم اما بعد جنیت القریاں باند اللهم الذي رحبه اللہ عب العزت جل و جلاله و عمانواله ஒரு முபாரக் அழுகையை தொழுதுவிட்டு அவனுடைய மகத்துவம் அவனுடைய மகிமை அவனுடைய குதிர இவைகளை பற்றி பேசுவதற்காக வேண்டியும் அல்லாஹ் அவர்களுடைய சின்னத்துகளை வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக அல்லாஹல்லுமை பொருந்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹுக்கு நிறைய நன்றி செலுத்தும் அதிகம் அதிகம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் இவார்ந்த அல்லாஹு நல்லே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம் மிக குறுகிய மிகவும் சிறியதொரு காலப்பகுதி இந்த உலகத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றோம் அவ்வளவு லேசில் நாம் இதை சின்னதுன்னு விளங்க மாட்டோம் எத்தனை மையத்துகளை பார்த்தாலும் நானும் மௌத்தா போவேன் நீங்க நினைச்சுக்குங்கன்னு சொல்றாங்க நாம நினைக்கிறோமாங்கிறது நமக்கு தான் தெரியும் அவ்வளவு லேசில் நாம நினைக்க மாட்டோம் எல்லா மையத்திலையும் சொல்லப்படுது நீங்க மூத்துக்கு தயாராக உங்களுடைய மரணத்துக்கு தயாராக என்று எல்லாருக்கும் சொல்லப்படுதுக்கு வருஷ கிடையாது அப்புறம் மகன் வரணும் அப்புறம் பேர மரணம் இது தர்த்தி யாரு முதல்ல வாராங்களோ அவர் வாப்பாவா இருப்பார் அடுத்து வந்தா மகனாக இருப்பார் ஆனா உலகத்தை விட்டு போறதுக்கு தர்த்தி வருஷ கிடையாது பாப்பா ஃபர்ஸ்ட் வந்தார் பாப்பா நீங்க முதல்ல போங்க மகன் ரெண்டாவது வந்தார் நான் ரெண்டாவதுதான் வருவேன் பேரப்புள்ள மூணாவது வந்தார் பேரப்புதான் போகணுங்கிறது கிடையாது வரக்க என் கையால என்னுடைய சந்ததியில பிறந்த நூத்தி பேரை நான் அடக்கம் செஞ்சிருக்கேங்கிறாங்க ஏன்னா ரசூல் லாஹி சல்லி ஒரு துவா செங்க என் தடவி கொடுத்து பத்து வயசு கண்மணி நாயகன் சொல்லல்லாஹா அலிசலே மதினாவுக்கு வாராங்க வரக்கூடிய சந்தர்ப்பத்துல உன்னுடைய ரவி அல்லாஹ் காலானா யார் அசூல் அல்லா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏன்ட்ட ஒண்ணுமே இல்ல இந்த மகன் தான் இருக்கிறார் எடுத்துக்கொள்ளுங்க மகன் தான் இருக்கிறார் எடுத்துக்கொள்ளுங்க இவரை உங்களுடைய வேலைக்கு பாவிச்சு கொள்ளுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க அசுல் அல்லாஹி அப்படியே தடைய தலையை தடவி கொடுத்து அவர் ககனி பறக்கத்துக்கு துவா செஞ்சாங்களாம் கடைசியாக பத்தரால மௌத்தான கையால அடக்கம் செஞ்சிருக்கிறான் என்னத்துக்கு சொல்ல வாரையாது பாப்பா முதல்ல போகலாம் மகனும் முதல்ல போகலாம் பாப்பா முதல்ல போகலாம் மகனும் முதல்ல போகலாம் ஒரு வயசான குருட்டு மனுஷன் ஒருத்தவர் செய்தி நேரம் நேர்ல பார்த்த ஒருத்தவர் சொன்னார் ஒரு குருட்டு மனுஷன் பள்ளிக்கு வருவாராம் ஒரு குருட்டு மனுஷன் பள்ளிக்கு வருவார் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு சின்ன பொடியன் கையப்பிடிச்சு கூட்டு வருவான் கூட்டு வந்து அவரை பள்ளியில விட்டுட்டு அவன் அப்படி ஓடிபிடுவான் பள்ளியில அவன் ஓடி ஓடி விடுவான் பார்த்துட்டு ஒரு மனுஷர் கூட்டு கேட்டானா எண்டப்பா இவ்வளோ அந்த தெரியாத மனுஷனே பள்ளிக்கு வாரார் கண் தெரியாத மனுஷன் பள்ளிக்கு வாரார் சின்ன பொடியனா இருக்கிற சின்ன வயசா இருக்குது நீ பள்ளிக்கு வந்து தொழுறதுல உனக்கு என்னடாப்பா ஆக போகுது அவரு வயசாளி மனுஷன் அவர் வயசாளி மனுஷன் அவர் தொழுகுறாரு அவருக்கு காலம் முடிய போகுது எனக்கு இன்னும் காலம் இருக்குது அவன் மாதிரி ஒரு வயசு வந்துடுச்சு நானும் என்ன செய்வேன் உள்ளுக்கு வருவேன் தொழுவேன் கொஞ்சம் ஃப்ரீ பட் கொஞ்சம் சுயமா சுதந்திரமா அப்படியே கொஞ்சம் சுத்தி கிட்டி அவன் சொல்றோமா இல்லையா வயசு வந்தவன் அதெல்லாம் பார்த்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி அந்த பொடியும் சொல்லித்தான் போயிட்டார் அவரு கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் போகல வயசாலி மனுஷன் பள்ளிக்கு வாரார் ஆனா கூட்டு வர்றது வேற ஒரு பொடியல் கூட்டுவாரதே வேற ஒரு பொடியல் என்ன ஆட்சி என்ன பிள்ளைய காணும் ஓடி போவார் பள்ளிக்கு முன்னாடி ஓடி போயிட்டாரா அவர் ஒரே அடியா ஓடி போயிட்டார் என்ன ஆயிடுச்சு போயிட்டார் வயசாளி கண்கொருடர் அவர் இருக்கிறார் அல்லாஹ் நல்லேன் என்ன சொல்லுவார மூத்த சொல்றாங்க நாமும் சொல்லுறோம் காதலை கேட்கணும் நினைக்க மாட்டோம் அவ்வளோ நினைக்க விடாது மையத்து நீங்களும் மூத்தாவீர்கள் இன்னும் நிச்சயமாக அவர்களும் மூத்தாகுவார்கள் ரொம்ப உறுதிப்படுத்தி சொல்றான் ரொம்ப உறுதிக்கும் எண்ணும்ருவாகாது அல்லாஹ் நல்லே பேசக்கூடிய விஷயங்கள் எனக்கு இருக்க வேண்டும் என்னுடைய மரணத்திற்காக வேண்டும் அதனால் தான் அடையாளப்படுத்துடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றான் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றான் அவன் எப்பேற்பட்டவன் அவன் நான் படைத்தான் இன்னும் உயிரையும் படைத்தான் முதல்ல வருது பின்னாடி மௌத்தா மௌத்துக்கு பின்னாடி பின்னாடி தான் உயிர் சொல்வதே அல்லாவுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் மிக ஆழமான கருத்துக்கள் இருக்கின்றது என்ன மனிதன் மௌத்தை உண்ணா வைத்து தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வானோ அந்த வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்கும் மௌத்தை மறந்துவிட்டு ஒருவன் வாழ்க்கை அமைத்துக் கொள்வான் என்று சொன்னால் வாழ்வையான ஒவ்வொரு பகுதியும் ஆக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அல்லாஹ் போய் சந்திக்க போகின்றேன் அவனுக்கு முன்னால் நான் நிற்க போகின்றேன் அணு அணுவாக எனக்கு விசாரணை செய்யப்படும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணி ஒவ்வொரு காசும் ஒவ்வொரு பார்வைக்கும் நல்லா இருக்கின்றது திகழ் மதுரை தொழுகைக்கு பின்னாடி இத்தனை மணி நேரத்தில் எங்க இருந்தீங்க எந்த கூட்டத்தில் இருந்தீங்க என்ன பேச்சு பேசிக் கொண்டிருந்தீங்க உங்களுக்கு உங்களை அதைக் கொண்டு அல்லாஹ் கேள்வி எனக்கு கேட்பான் சொன்னாங்க வேதனை வேதனை நரகத்தில் இருக்கு அல்லாமுடைய வேதனை நரகத்தில் இருக்கு நாயகம் சொல்லுக்கு போறதில்ல வேதனை நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான் கேள்வி கணக்கு சரியான தகவல்கள் ஆதாரங்கள் இருக்கு இன்னைக்கு இத்தனை மணிக்கு இந்த நேரத்துல இந்த இடத்துல இப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் எல்லாம் நரவுதான் செஞ்சிருக்கிறார் கேள்விக்கு பதில் சொல்வது பெரிய வேதனை சொன்னாங்க நரகத்துக்கு போறது அல்ல நரகம் தீர்மானிக்கப்படுவதற்கு முன்னாடி எல்லா கேள்வி கேட்க வெளிநாட்டுக்கு போறோம் இறங்கணும் அங்க போய் திருப்பி அனுப்பிட்டான் என்ன செய்ய சரியாத்தான் இருக்கு இருந்தும் கொஞ்சம் உதர ஆரம்பிச்சிடும் என்ன எப்படியாவது இங்காவது ஒரு விசாவுக்கு உதருது அல்லாஹுக்கும் கேள்வி கேட்க போறான் என்ற மணிமணியாக நொடி நொடியாக கேள்வி கேட்க போகின்றான் சொல்லலாம் சொன்னான் கேள்விகளுக்கு பதில் சொல்றதில் பல்லாயிரம் வருடங்கள் போனாலும் எடுத்து வைக்க முடியாது அவருக்கு தான் எல்லாம் இருக்குது எடுத்து வைப்பதற்கு கூட அவருக்கு அனுமதி கிடையாது அடியானுடைய ரெண்டு கால்களும் பதித்து வைத்தால் போல் congruence கணப்பட்ட எப்படி இருக்கும் அப்படி போட்டு வச்ச மாதிரி இருக்கும் அசைக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பான் கேள்விக்கு பதில் சொல்ல தயராக நிதர்க்குரியான்வர் அல்லாஹ் நல்லா இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்ச திருப்பி பாப்போம் பள்ளிக்கு வாரத்துக்கு முன்னாடி என்னோட நேரம் எப்படி இருக்குதே வாரத்துக்கு முன்னாடி பஸ்ல என்னுடைய பார்வை எங்க இருந்துச்சு வாரத்துக்கு முன்னாடி பைக்ல என்னுடைய பார்வை எப்படி இருந்துச்சு ரோட்ல எப்படி இருந்துச்சு வீட்ல எப்படி இருந்துச்சு இணையத்திற்குரிய அன்பார்ந்து அல்லாஹி நல்லறியார்களே கண்மணி நாயகம் சொல்லலாஸ்மான் கேள்வி கேட்கிறதே பயங்கரமான வேதனையாக இருக்கும் எனவே இது உலகம் வாழ்வதற்கு அல்ல கிராமத்துல பதில் சொல்றதுக்காக இன்னைக்கு ஒரு தயாரிப்பு எல்லாம் சரியா வச்சாலும் கூட ஆபத்து முன்னால இருக்குது என்ற அடிப்படையில் முழுக்க முழுக்க பாவங்களை விட்டு பாதுகாத்து ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த உலகம் கொடுக்கப்பட்டிருக்கு அன்பார்ந்து அல்லாஹின் நல்லது கண்மணி நாயகன் சொல்லலாஸ்மான் இருக்கின்றதுல என்று வாயால் சொல்வது சொல்லிட்டு இருக்கிறோம் ஒரு வார்த்த இல்ல சொல்கின்றார் அவரு உள்ளத்தில் இருந்து உறுதிப்படுத்தி சொல்கின்றார் தசல ஜென்னா சொர்க்கம் கண்பா சொர்க்களிமா வேண்டும் எப்ப சொல்ற முறையில சொல்லும் சொல்ல சொர்க்கம் கிடை அந்த சொல்ற முறையை உருவாக்குறதுக்கு நான் ஒரு வாய்ப்பும் ஒரு வாழ்க்கையும் தான் இது ஒவ்வொரு நேரத்திலும் எல்லா நேரத்திலும் ஒரு பாவத்தை பார்த்து கலந்து போய்டு போக கூடாது ஒண்ணும் இல்லை நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு பாம்பு வந்து விழுந்துருச்சு சொன்னா போதும் பாலிக்கூட்ட இந்த பக்கம் பாயும் பாதி கூட்டம் பாயும் பாம்பு தான பயன்தான இருக்கம் தானே தெனியத்திற்கு அன்புடன் ஒருத்திர ஓரமா இல்லாம அவங்க அவங்களை அமைதியாக விட்டுறாங்க பார்த்து கொண்டிருந்த எதிரி ஆக நல்ல சந்தர்ப்பம் யாரு தூங்கி கொண்டிருப்பது நம்முடைய பரமவையை யாருக்கு எதிராக யுத்தம் செய்து அவர் வெற்றி பெற்று போயிட்டோம் தனியாக இருக்கிறார் ஒரே சந்தர்ப்பம் அருமையான சந்தர்ப்பம் வால் மரத்துல மாட்டி இருக்குது ஆள் தனியாக இருக்கிறார் எல்லாரும் தூரம் இருக்கிறாங்க என் உயிர் போனாலும் பரவாயில்ல ஆளை க்ளோஸ் பண்ணிடுவோம் வேலை முடிஞ்சு போயிடுச்சு கிட்ட வந்துட்டார் வாழையும் எடுத்துட்டார் கண் விநாயகம் சொல்லதாலும் கண்ணும் முலிச்சாள் எதிரியுடைய கையில எதிரியுடைய கையில ரொம்ப ரொம்ப தைரியமாக கேட்கிறார் உங்களை பாதுகாக்கிறது யார் என் தந்து இப்ப கையே கையில வாழ் இருக்குது அவருடைய நம்பிக்கை வாழ் மேல இருந்துச்சு அவருடைய நம்பிக்கை வாழ் மேல இருந்துச்சு ரொம்ப தைரியத்தோட கேட்கிறார் தூர இருக்கிறாங்க வாரதுக்குள்ள கருத்தை செய்டலாம் ஒரே பாதுலாத் எதிரிகள் கீழே சொல்ல சொல்ல இன்னைக்கு அவன் மேல போறான் அவ்ளவு வீக் அவ்வளவு பொய் எதே லாயலாக இல்லலாம் அவ்வளவு பொய் எல்லா பொருளின் மீது நம்பிக்கை எல்லா பொருளின் மீதும் பயம் எல்லா பொருளின் மீதும் ஆசை வார்த்தையில லாயிலாக இல்லலாம் வாழுவது பாதுகாக்கிறது யார் அவன் கையெழுத்துக்கோடு அசங்களை விட்டா எனக்கு ஆள் இல்ல இனியத்திற்குரிய அன்பார்ந்து அல்லாஹி நல்லே இப்படி இருக்கிறது இப்படி உதவி செய்வான் கூப்பிடுறது காப்பிர் அல்லாவுடைய பேரை அல்ல இறக்கப்படுவான் சொல்ற முறையில் சொல்லு காரணம் கடைசி காலம் வருகை உலகத்துக்கு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கு அதுல ஜூக்கருமையை ஆலயம் பெரிய ஒரு ஈயத்தால் ஒரு சுவர் ஒரு சாப்பி வச்சிருக்கிறாங்க அவங்க ஒருவாங்க அல்லாஹுக்குத்தான் வெளிச்சம் அவங்க என்ன செய்யறாங்க தங்களுடைய பற்களால் அந்த சுவரை சுரண்டாங்க சுரண்டாங்க சுரன்றாங்க சுரண்டி கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் இது நடந்து கொண்டே இருக்குது காலையிலிருந்து மாலை ஆகும் வரை இது நடந்துகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நடக்குது நடந்தே கடைசி ஒரு ஒரு கை வச்சால் போதும் ஆகிடும் அவங்க உலகத்துக்கு வந்துருவாங்க கோடான கோடி சமூகம் சேர்ந்து அந்த சுவர் அரிச்சிட்டு இருக்கிறாங்க கையால சுரன்றாங்க கையால பரன்றாங்க அந்த அந்த சுவர் கலந்து வருது வர வர வர வர இப்ப கலந்து வர்றதுக்கு இன்னும் ஒரு ஆள் ஒரு கைய வச்சா போதும் தலைவர் சொல்றைய போதப்பா சூரியன் மறைய போகுது எல்லாம் போய் ரெஸ்ட் நாளைக்கு காலையில் வந்து வேலையை தொடர்வோம் என்ன சொல்வாராம் நாளைக்கு காலையில் வந்து வேலையை தொடருவோம் என்று சொல்லி அந்த தலைவர் சொல்வார் கூட்டம் எல்லாம் திரும்ப போடுவார் திரும்ப நாளை காலையில வரும் பொழுது கண்மணி நாயகன் சொல்லுங்க பலசா இருந்த மாதிரி தடிமன்ல எவ்வளவு அந்த பருமண்ல எவ்வளவு கனவில் திரும்ப ஆக்கி வச்சிருப்பாங்க திரும்பவும் சுரண்ட ஆரம்பம் சுரண்ட ஆரம்பிச்சு அம்பி ஆகும் பொழுது கடைசி ஒரு கை வச்சால் உளுந்துரும் அப்படி ஒரு நிலை வரும் பொழுது சூரியன் சாய போகுது திரும்பி போங்கன்னு சொல்லுவார் அப்படி ஒவ்வொரு நாளும் நடக்குது இன்னைக்கும் நடந்திருக்கும் இன்னைக்கு திரும்பி போயிருப்பான் அன்னைக்குழுந்த தலைவர் சொல்வாராம் எல்லாம் நாளைக்கு வருவோம் நாளைக்கு வந்துட்டு சேர்ந்துருவோம் ஒரு வார்த்தை கூட்டுவாங்க என்ன பேரை சொல்வார் அல்லாஹுடைய பேரை சொல்வார் யாரு தலைவர் சொல்வார் நாளைக்கு வருவோம் காலையில வந்த உடனே ஒவ்வொரு நாளும் சொல்றார் நாளைக்கு வருவோம் அந்த புக்கம் போகலாம் போட்ட போட்டு போகலாம் சொல்றார் ஒரே ஒரு வித்தியாசம் அவங்க வரணும் சொல்லி அல்லதி வச்சிருக்கிறார் அன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நாளைக்கு வருவோம் வந்து சுரண்டு ஊருக்கு போவோம் நம்முடைய ஆட்சிதான் அல்லப்புறான் அவங்களை பத்தி ரொம்ப பயங்கரமாக சொல்றாங்க பத்தி கூட பேரை சொல்லி சொல்லல ஏற்பாடுகளை செய்யும் பெரிய சமூகத்தினுடைய தலைவன் சொல்வான காலையில வருவாங்க ஒரு நதியாங்க அந்த நதியில தண்ணி குடிப்பாங்க முதல்ல வந்து குரூப் குரூப் குரூப் தண்ணி குடிப்பாங்க வத்தி நினைக்கூடிய அளவுக்கு தண்ணியை உறிஞ்சு குடிச்சிட்டு வருவாங்களா பின்னால வரவங்களுக்கு தண்ணி இருக்காது அல்லாஹ் நல்லேன் அல்லாஹுடைய பேரை சொல்றாங்க கூட்டம் அல்லாஹுடைய உதவி இருக்கு சொல்ல வேண்டியை உருவாக்குவதற்கு எடுத்து நடப்பமோ என்ன செய்யும் உருவாகும் இல்ல வேறொரு முறையில் நம்பிக்கை நான் உருவாக்கி முயற்சித்தால் நிச்சயமாக வராது நிச்சயமாக வராது இந்த களிமால நம்பிக்கை வரணும் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷங்கள் ஏழு வருஷங்கள் எந்த பருதமே கிடையாது உழைப்பு ஈமானுடைய முயற்சி ஈமானுடைய முயற்சி ஈமான பதப்படுத்தி ஈமான பக்குவப்படுத்தி அது தாய் சார் அல்லாஹுல சொல்றாங்க சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க ஆறங்க நேரத்துல அவங்ககிட்ட போய் மது குடிக்காதுங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க எங்களால மது விட முடியாதுன்னு ஆனால் ஈவானுடைய உழைப்பு நடக்குது நடக்குது நடக்குது ஈவான் போய் வளர்ந்துடணும் ஒரு கஷ்டில போயிட்டு இவர் வந்து பாட்டை பார்க்கணும் என்ன மக்கள் பாருங்களேன் வர மாட்டேங்கிறான் நாசமா போனவன் வந்து கண்மணி நாயகம் சொல்லல்ல என்னத்திற்கு அன்பாலி ரெண்டு போய் வலிமா சாப்பாடுக்கு செலவு தயாரிக்கணுங்கிறக்காக ஒரு யூதனியின் கூட்டு போய் கொஞ்சம் புல்லு வெட்டிட்டு வரலாம் புல்லு வெட்ட போயாச்சு ஒட்டகத்தை கட்டி வச்சிட்டு புல்லு வெட்ட போயாச்சு புல்லு வெட்டிட்டு வந்து பார்த்தா ரெண்டு ஒட்டகங்களும் அருகுபட்டு கிடக்குது ரெண்டுங்களத்துடக்குது யார்த்தி விளாட்டுக்கு தூக்கி வீசி வச்சு போயிருக்காங்க எப்படி இருக்கு அதுல தான் வலிமாவே கொடுக்க நினைத்திருந்தேன் யார் இந்த வேலை செஞ்சதுன்னு உள்ளுக்கு போய் பார்த்தா சின்ன கூடாரம் உள்ளுக்கு சட்டம் கேட்டு போய் பார்த்தா மறுபோதையாக தம்சாரதி எல்லாத்தாலம் இருக்கிறாங்க யாரு அலிறதான சாச்சா வாப்பா கூட பிறந்தவர் கேட்டா சொல்றாங்க யார் இந்த ஒழுங்கா இருந்துச்சு அதை வச்சுதான் கல்யாணத்துக்கு சாப்பாடு போடணும்னு வச்சிருந்தேன் அதையும் அறுத்து போட்டாங்கள யார் இந்த வேலை செஞ்சது போய் பார்த்தா அது ஹம்சா தன்னுடைய சாச்சா தாங்க முடியல சொன்னாசன் அவங்களுக்கும் சாச்சா அவங்களுக்கும் சாச்சாங்க வந்து என்ன சாச்சாவை கண்ண தூக்கி பார்த்தாலும் போல தலைக்கு ஏறி ஒரு கவிதை வாப்பாட அடிவைகள் தானே யார பார்த்துல்ல பார்த்து அன்பார் ஒரு வார்த்தை பேசுற சாமது வாசிச்சு திரும்பி வந்தாங்க எவ்வளவு பெரிய பொறுமை இருக்கும் தன்னுடைய உம்மை இஸ்லாம் ஆரம்பத்தில் உழைப்பு நடந்துச்சு நடந்துச்சு அவர்கள் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள் கஷ்டத்தோடு சேர்ந்து அடைந்து கொண்டார்கள் ஓட்டை நடக்காத வளர்த்துக் கொள்வதில் உள்ள அறிந்து கொள்ளுங்கள் உடம்புக்குள்ள ஒரு சதத்துண்டு இருக்குது சாதாரணமாக நினைச்சிட வேண்டாம் சாதாரணமாக நினைச்சிட வேண்டாம் அந்த சததுண்டு சீராகிவிட்டது என்று சொன்னால் முழு உடம்பும் சரியாக ஆகிவிடும் கண்ணு சரியா கேக்கும் கை சரியா இப்பவும் இல்ல குறை காதல இல்ல குறை உன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த சதத்துண்டல் இருக்குது கண்ணனின் சொல்லி சொன்னாங்க அதை சரிபடுத்துங்க அதை சீராக்குங்க அதை சீராகிவிடும் என்று சொன்னால் அவருடைய முழு உடம்பூர்த்தி ஆகிவிடும் அவருடைய முழு உடம்பும் கெட்டு போய்விடும் சொல்ற தூங்குறவங்களை இருப்பி விட்டு சொல்ற வார்த்தை விளங்கிங்க வகையில் உள்ளம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்க உள்ளத்தை பக்குவப்படுத்துங்க பொறுப்புகள் பொறுப்பு பெரிய உபகாரம் செய்திருக்கின்றான் வேலை என்ன எப்போத்து அல்லாஹுடைய அத்தாச்சிக்கல ஓதி காட்டி முதலாவது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாங்க முறை அந்த உள்ளத்துக்கு நீ கொடுத்து சரியா செயல்படும் சரியா செயல்படும் எப்ப உள்ளம் சரியாக சொன்னா நீதான் அதிகம் அதிகமாக இந்த துவா போதும் அல்லாஹ் இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக்கு என் உள்ளத்தை பரிசுத்தமாக்கு நினைத்திருப்பது நல்லே ஒரு அமலோ ஒரு பெருமை ஒரு அமலை அவர்தான் அப்பவே சொன்னால்தான் நல்லது நடந்தா நான் சொன்னது நடந்துருச்சு பாவம் நடந்துட்டாக்க குற்றம் நடந்துருச்சு அவர் கேட்கல நான் சொன்னது சரி நப்த தாழ்த்தி விருப்பமே கிடையாது உழைப்பு செய்ய செய்ய தியாகம் செய்ய செய்ய கஷ்டங்கள் படப்பட அடிபட அடிமடையும் வேண்டிய ஒரு காலம் ஒரு நேரமும் தான் இது இறுதி முடிவாங்க ஒரு மனிதரை இஸ்லாமிய ஆட்சி தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இஸ்லாமிய ஹகுமத் இஸ்லாமிய நீதிமன்றத்துல அவர் கழுத்தை வெட்டி கொலை செய்யப்படணும்னு சொல்லி தீர்ப்பாக இருக்கு புடிச்சு இழுத்திட்டு போறாங்க அவரை கொலை செய்யறதுக்காக அவரை பிடிச்ச இழுத்துட்டு போறாங்க இன்னைக்கு மதம் மாறிட்டார் கிறிஸ்தவராக மாறிட்டார் அதனால அவர் இழுத்துட்டு போறாங்க கொலசியருக்கு நீங்க அழுறீங்க கண்ணீர் சொன்னாங்க அந்த மனிதர் ஒரு பெரிய இறைனேசராக இருந்தவர் அவுளியா என்று போற்றப்பட்டுக் கொண்டிருந்தவர் என்று போற்றியக்கெல்லாம் என்ன அவருடைய நிலைமை போற வழியில ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தார் ஒரு கிறிஸ்தவ பெண்ண பார்த்தார் மோகம் கொண்டு விட்டார் என்ன விட்டார் அவளை கல்யாணம் அடிக்கிற ஆசைப்பட்டார் அவள் மறுத்துட்டார் அவள் மறுத்துட்டிஸ்துவ அமலை விட்டார் தன்னுடைய ஐவாதத்துகளை விட்டுட்டார் தன்னுடைய இறைவனுடைய தொடர்பு அவர் சொல்லி கொண்டிருந்ததை விட்டுவிட்டார் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பெண்ணுக்கு தாண்டி அந்த கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் நடிச்சு கிறிஸ்தவத்தை வெற்றுக் கொண்டு விட்டார் இன்னைக்கு முர்த்தது என்ற பட்டம் சூட்டப்பட்டார் கொலை செய்யப்படுறக்காக அந்த பெண்ணுடைய சமம் இதை ஆச்சரியம் இவர் அந்த பெண்ணுக்காக வேண்டி கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு போக அவளும் உதறி தள்ளிட்டா எனக்காக நீ மார்க்கத்தையே விடுறியே எல்லா பாதுகாக்க உன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இஸ்லாத்தை வெளியில கொண்டு வந்துட்ட பெரிய விபாதிருந்த மனிதரை காப்பி இருந்த பட்டத்தை சுட்டிட்டு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதரை கொலை குழித்து தள்ளி விட்டாய் நீ நல்ல பிள்ளையா இஸ்லாத்துக்கு வந்துட்டு என்னமா ஆட்சி இல்ல நான் ஒரு கனவு பார்த்தேன் அந்த கனவுல நான் சொல்லிக் கொடுத்தாங்க பாடமாத்துக் கொள்ளுமா இதை ஓதிக்கொண்டே இதை விட்டு உன்னை பாதுகாக்கப்படும் என்று சொல்லி அவர் சொன்னார் நான் கேட்டேன் யாருக்கும் போகும் உனக்கு பகரமாக உனக்காக வேண்டி நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாக கூடாது என்று சொன்னால் நப்ச பாதுகாக்க வேண்டிய பெரிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கும் பெரிய ஒரு கட்டாயம் நீங்க முழு உலகத்திலையும் சூழ்ச்சி செய்யப்பட்டு இருக்குது எங்களுடைய உள்ளத்துல பாடுபடுறதுக்காக வேண்டி நாங்க உருவத்துல பாடுபடக்கூட தயார் இல்லாமல் இருக்கிறோம் நாங்க தகச்சத்துல பாடுபடுறதுக்கு தயாரில்லை ஆனால் விழிக்க வைக்கிறதுக்கு முயற்சிகள் நடக்குது தைரியமாக போய் பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி ஒளிச்சுக்கிட்டு வாரார் ஒரு நேரத்தில் ஒரு தகச்சத்தில் அவரால் எழுதி கொள்ள முடியல முழு உலகம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது இந்த முஸ்லிம்களுடைய உள்ளத்தின் மீது கை வைத்து விட வேண்டும் முஸ்லிம்களாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கண்ணிய அவர்கள் போடக்கூடிய உடைகளுடைய உடுப்புகளுடைய நிலை என்ன எந்த சகாபியா பெண்களுடைய பேரை சொல்லி இன்னைக்கு உடைகள் உடுப்புகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சொல்ல வேண்டியதில்லை அசிங்கமானவர்களுடைய ஆவாசம் நிறைந்தவர்களுடைய பேர்களை சொல்லி அந்த உடுப்பு அந்த ரொம்ப எச்சரிக்க உங்களை ஒரு மனிதர் அமல் செய்வார் அமல் செய்வார் சொர்க்கவாதிகளுடைய இன்னும் ஒரு மலம் ஒரு மலம் தான் இருக்கும் அவருக்கும் சொர்க்கத்துக்கு நடுவில் அவனுடைய தலையழுத்து அவனுடைய விதி அல்லாஹுடைய நாட்டம் முந்திப்போய் ஒரு நரகவாதியுடைய அமலை செய்வான் அப்படியே நரகம் பேசிடுவான் சில பேர் பார்த்தாக்க பெரிய நரகத்து பெரிய வேலை செய்யற மாதிரி இருக்கும் பச்சை பொய்ய பேசிட்டு இருப்பான் பயங்கரமான பாவங்கள ஈடுபட்டு இருப்பான் சமூகத்துல ஆக கழகப்பட்டவனாக இருப்பான் ஆனா உன்னுடைய உள்ளத்துல ஏதோ நல்லவருக்கு அவன் நரகவாதிகளுடைய அமலை செய்து கொண்டே இருப்பான் ஹத்தாலாய கூணு பைனஹூ பைனஹா இல்லாத அவனுக்கும் நரகத்துக்கு மத்தியில ஒரே ஒரு மழன்தான் அவனுக்கு நரகத்துக்கு மத்தியில ஒரே ஒரு மழம்தான் இருக்கும் அந்த நேரத்தில் நன்மைகள் செய்வதை வைத்து அல்ல முடிவுகளை வைத்துத்தான் முடிவு வரை நான் நல்லா இருக்கா செய்யக்கூடிய அமல்கள் மனதை பக்குவப்படுத்தி செய்து கொண்டே இருக்கணும் மனசை பக்குவப்படுத்தி செய்து கொண்டே இருக்கணும் இப்படி அமல் செய்யும் பொழுது இந்த அமல்கள் இன்னும் இன்னும் அவரை நல்ல எண்ணத்துக்கு நல்ல நிலைக்கு உயர்த்தி கொண்டே இருக்கும் இனியத்திற்குரிய அன்பா இருந்தால் நல்ல போயிருந்த ஜமானத்துல ஒரு பேரே வச்சிருந்தாங்களா கஞ்சாப்பா எப்படியும் கஞ்சாப்பா எப்ப பார்த்தாலும் கூடு எப்ப பார்த்தாலும் போதை எப்ப பார்த்தாலும் போதை எல்லாம் இருப்பாரு அவர் குளிச்சு எத்தனை வருஷம் ஆயிருக்குமோ தெரியா அவர் குளிச்சி எத்தனை வருஷம் ஆகிருக்குமோ தெரியா அப்படி நீ எப்ப பார்த்தாலும் போத வீரியில தான் கிடப்பார் அவருக்கு ஊரு இருக்கா உறவு இருக்கா தெரியாது யாரும் ஏறத்து பார்க்க ஆள் இல்ல எப்படி வாழ்ந்த வருஷமே தெரியாது வாழ்க்கையே அவர் பிளட் பாரத்துல வாழ்க்கையை கஞ்சால வாழ்க்கையை ஒதுக்கி வைக்கப்பட்டவர் கழிச்சு வைக்கப்பட்டவர் கொஞ்சமா போறாங்க சந்திக்கிறாங்க அவர்கிட்டையும் பேசுறாங்க பள்ளி பக்கம் கூப்பிடுறாங்க பள்ளினவன பயப்படுறாரு அவர் பள்ளினவன பயப்படுறார் எப்படியோ பேசி பள்ளிக்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க வாசலுக்கு வந்தவன பள்ளி இதுவரை பார்த்ததில்லை கையெழுத்து கும்பிடுறாரு இவ்வளவு முஸ்லீம் பேரு முஸ்லீம் வாழ்க்கையில ஒரு சுஜித் செஞ்சதில்லை பள்ளி தெரியல பள்ளியில கையெழுத்து கும்பிடுறார் இருந்தாலும் பரவாயில்ல அவர் எப்படியோ கொண்டு போயிட்டாங்க உள்ளுக்கு உதவு செய்ய தெரியல உதவு செய்ய சொல்லி காட்டினாங்க பள்ளிக்கு கொண்டு போயிட்டாங்க உள்ளுக்கு என்ன செய்ய எல்லாரும் செய்யற மாதிரி செய்யுங்க என்ன தெரியலையும் எழுப்பி விட்டு பார்த்தார் ரோட்ல கடந்தார் கஞ்சால வாழ்ந்தார் வாழ்நாள் முழுக்க குடுவல வாழ்நாள் முழுக்க போதையில் உயர்த்துவான் இந்த நிலை காலாப்பான்னு தெரியாது எனவே அதனால் தங்களுடைய பெரியார்கள் சொல்றார்கள் இந்த வேலை செய்யணும் பயந்து பயந்து செய்யணும் வேலை செய்யணும் பயந்து பயந்து செய்யணும் ஒவ்வொரு நேரமும் யா என்னுடைய முடிவு இதே அமல் இதே வேலையில கடைசி வரையும் தைரியம் வரக்கூடாது வேலையில வேலையில கர்வம் வரக்கூடாது நான் போயிட்டேன் பாருங்க எத்தனை தடவை போயிட்டேன் எவ்வளவு சொன்னாலும் கேட்கிறாங்க நான் இன்னும் செய்யல أشهدنا الله يا خيال الله with them. நல்ல இந்த வேலை எப்படியான வேலை நம்முடைய வாழ்க்கையை ஒரு தரம் மேலே மேலே ஏற்றிக் கொண்டே இருக்கணும் இன்னும் நம்மளை தாழ்த்தக்கூடாது பிரிச்சு கொடுக்கணும் வேலையில நலவுகள் வந்தால் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தங்குறைகள் வந்துருச்சா அதை தன்னோட நீப்பாட்டிக்கொள்ளணும் ஏதோ பிரச்சனைகள் வந்துருச்சா கண்ணனி நாயகம் சொல்லலா தாவத்துக்கென்றே சென்றாங்க அழகான உப்பு அழகான என்ன நடந்துச்சு கண்ணனி நாயகம் சொல்லலாசன் போனது பெரிய தோல்வி அவங்க போனது நினைச்சு போனது தபூப் மக்கள் ரொம்ப சிறந்த மக்கள் சாயிப் மக்கள் ரொம்ப சிறந்த மக்கள் ரொம்ப உயர்ந்த மக்கள்னு நினைச்சு போனாங்க ஆக கேவலமா நடந்துட்டாங்க எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைங்களை கையில கல் கொடுத்து அடிக்க சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க வெளியில வந்து எல்லா இந்த தாய் பாசிகள் அநியாயம் யாருமே இதுவரை என்னை கல் எடுத்து அடிக்கல அடிச்சுட்டான பாவிகள் சொல்லல வேலையில ஒரு கஷ்டம் வந்துருச்சு ஒரு பிரச்சனை வந்துருச்சு பெரிய ஒரு எதிர்பாராத ஒன்று நடந்துருச்சு கையேந்திட்டு வாசலாம் அல்லாஹு மட்டும்தான் நான் முறைபாடு செய்யறேன் என்னுடைய வலிமை ரொம்ப பலஹீனப்பட்டு போயிருக்குது யார் கண்மணி நாயகம் சொல்லலா சொன்னாங்க எவ்வளவு மனப்பக்குவம் இருக்கும் வம் இருக்கும் அவ்வளவு பெரிய ஒரு தோல்வி அடுத்து அநியாயப்படுத்தி இருக்கிறாங்க இந்த அளவுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு அல்ல மலக்குமார்கள் அனுப்பிட்டா அல்ல மலக்குமார்கள் அனுப்பிட்டான் நவியே ஒரு துவா சொல்லுங்க மலைய நசிச்சு அவன சற்று சார் சார் ஆக்கி எடுத்துறோம் என்னுடைய சக்தி என்னுடைய ஆற்றல் மிகவும் என்னுடைய திட்டமிடல் ரொம்ப குறைஞ்சி படிச்சு எனக்கு இல்லை கண்ணியாங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்ன பிரச்சனைகள் வந்துட்டா அது என்னட குற்றங்கள் வந்துட்டா என்னட பெயிலியர் வந்துட்டா என்னட நலவுகள் நடந்துருச்சு அங்கத்திர அது அவரால் ஏற்பட்டது நலவுகளை அல்லாஹூடத்துல பாரம் சாட்டணும் அது அல்லாஹுவால் நடந்தது இந்த தியாகம் இந்த உழைப்பு ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக அல்லாடத்துல வலிமைத்தாக இருக்கும் உண்மத்தில் எடுபடக்கூடியதாக இருக்கும் இந்த தர்க்கியாயில்ல என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தல இன்னும் நலவுகளுக்கெல்லாம் நான் தான் சொன்ன காரணம் எல்லாம் நான் தான் சரி நான் இன்னும் யாருமே செய்ய மாட்டேங்களா என்ன வந்துருச்சு நிச்சயமாக பெரிய கஷ்டத்துக்கு ஆகி கொண்டிருக்கும் கணேத்திற்குரியா அந்த அல்லாஹ் விளையாடியார்கள் வேலையை காட்டி கொடுக்கிற சூழ்ல்லாஹி சொல்லா இஸ்லாம் வேலையுடைய முறையும் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் இந்த முறையில செய்யணும் எல்லா குற்றங்களுக்கும் நான் காரணம் எல்லா விதமான தவறுகளுக்கும் நான் தான் காரணம் நான் சரியாக செயல்பட ஆரம்பித்து விட்டால் நீண்ட அவங்களை தாய் கிடையாது அந்த தாய் ஒரு ஒரு பிரச்சனை வந்துருச்சு சொல்றாங்க இதுதான் தாயுடைய அடையாளம் தாயுடைய பண்பு நான் நான் குற்றவாளி குற்றவாளிக்குள்ள தன்னை ஏத்திக்கிட்டாங்க உங்க அநியாயம் செஞ்சவங்களை கூட விடுவிச்சுட்டாங்க ஆனா ஆரம்பத்துல ஒரு கட்டம் இருந்துச்சு என்ன தொலைதாசம் சந்தர்ப்பத்துல ஒரு நேரத்துல இந்த நாசமா போன கூட்டம் எப்படி வெற்றி பெறும் என்று சொல்லி சொல்லும் பொழுது நல்லா நபிக்கு பக்குவப்படுத்துறான் அப்படி சொல்லிடாதீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லிடாதீங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது நீங்க நபி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் ல்லா இந்த நல்ல செய்யக்கூடிய வேலை இன்னைக்கு நமக்கு வேலை இன இல்ல கூட நம்மளால இந்த நிலையை உருவாக்கி சொல்ல முடியல வீட்டுல ரொட்டி நல்லா வந்துருச்சு நான் மாவு வாங்கிப்பது சரியான மாவு ரொட்டி நல்லா வந்துருச்சுனாக்கா இன்னும்னக்கு இதுலையா கல்யா வா சின்ன விஷயத்தை இன்னைக்கு வாழ கூட தெரியாமல் இருந்து கொண்டிருக்கணும் சின்னத்தை விட்டுட்டதுனால எனக்கு எங்களை கொடுக்கப்பட்டிருக்கு வேலை செய்ய செய்ய உள்ளத்துல பக்குவம் உருவாகணும் உள்ளத்துல அச்சம் உருவாகணும் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறனே இந்த வேலையில என்னுடைய மௌத் வரணுமே வருமா என்ற கவலையோட வேலை செய்யும் நிச்சயமா அந்த வேலை நல்லா இருக்கும் பேரை செஞ்சிட்ட திருப்தி தைரியம் பெருமை அகம்பாவம் எனவே கண்ணியத்தார்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள தேவையாக இருக்கு ஒருத்தரவை கூப்பிட்டு இருக்கிறாங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க எங்க கொழும்புல நடந்திருக்கு ஒரு இடத்துல நடந்திருக்கு பெரிய பெரிய கார்ப்புனங்கள்லாம் சேர்ந்திருக்கிறாங்க முடிஞ்சிருச்சுல்லா அவங்ககிட்ட இருந்த சாத்திகள் எல்லாம் சொன்னாங்களாம் இஜித்தி மாதிரி நல்ல விதமா நடந்துருச்சு பெரிய பெரிய ஜமாத்துகள் நிறைய வெளியாகிடுச்சு இப்ப சதுமத்துல அங்கங்க பொறுப்புகள்ல இருந்தவங்க அவங்களுக்கு இஜித் சரியான முறையில பங்கெடுக்க முடியல அதனால அந்த பொறுப்புதாரிகளுக்கு மட்டும் கூப்பிட்டு ஒரு வசியாச்சு ஆஹ் கொஞ்சம் ஏதாவது கூப்பிட்டு சொன்னா நல்லம் இல்லையா சொல்லி சொன்னாங்க சொன்னாங்க ரொம்ப நல்ல விஷயம் எல்லாம் பொறுப்புதாரிகள் பெரிய பெரிய பொறுப்புதாரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் விசேஷமா ஏன் உழைப்பு செஞ்சவங்க இருந்தவங்க பொறுப்புகள்ல இருந்தவங்க அவங்களுக்கு பயான் கேட்க கிடைக்கல நிகழ்ச்சிகளை பங்கு பெற்ற கிடைக்கல இப்ப அவங்களுக்கு தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டு அபைதுல்லா பல்யாவிக்கான உட்காந்துட்டாங்களாம் உட்கார்ந்தவனு கேட்டாங்களா எல்லாம் பெரிய பெரிய பொறுப்புதாரிகள் என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ஆறு நம்பர் வந்திருக்கு ஆறு நம்பர் முதலாவது களிம இரண்டாவது நாலாவதுல எ ஆறு நம்பர் வந்துருச்சு அந்த மூலானாவும் தாமத்பரகன் அழுது ஆறு நம்பர்ல ஒரு நம்பர் கூட வரல வாழ்க்கையில போயிட்டு மனசுல இறங்கணும் அமல் வீட்டில் குடும்பத்துல போட்ட உடனே குடும்பத்துல போட்ட என்னத்து அழுவ இல்ல சிதம்பத்துல போட்டா தான் மனைவி படுற கஷ்டம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது வீட்டுல இருந்தா உப்பு கூடிச்சா சக்தி மூஞ்சில இருக்கும் கொண்டாட்டிட மூஞ்சில சிதமத்துல சமைக்கிறதுனா இவ்வளவு பெரிய வேலைன்னு சொல்லி விளங்குது வரணும் நியத்திற்குரிய அன்பார்ந்து அல்லாஹ் நல்ல ஒரு கார்த்தனுடைய பேச்சு வித்தியாசமாக இருக்க வேண்டும் அவருடைய அமல்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும் அவர் வீட்டுல நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் வித்தியாசமாக இருக்க வேண்டும் அதை உருவாக்குறதுக்கு தியாகம் செய்ய வேண்டும் அதை உருவாக்குறதுக்கு கஷ்டப்படணும் தியாகத்துடைய அடிப்படையோ தியாகம் செய்யணும் எங்களுடைய பேச்சு எங்களுடைய வாழ்க்கை அனைத்தும் சீராக அமையும் அதுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உண்மத்துக்கும் இந்த நிதாய இந்த பக்குவம் இந்த வாழ்க்கை போய் பெரிய ஒரு முயற்சி ஏற்பட்டிருக்கு அதை நாங்கள் தயாராகலாமா சொல்லுங்க பாக்கோம்லா உடனடியாக ஒரு நாலு மாசத்துக்கு அண்டி ஆயா பெரிய ஒரு தேவை என்ன பக்குவப்படுத்திக் இருக்கு உண்மத்துடைய உலகத்திலேயே பெரிய பெரிய தேவைங்கிறது என்னுடைய தேவை பெருசா இருக்கு எனக்கு பேச தெரியல எனக்கு வாழ தெரியல எனக்கு வியாபாரம் செய்ய தெரியல கொடுக்கல் வாங்கல் செய்ய தெரியல மனைவி அல்லாஹூடத்துல எனக்கு பேச தெரியல யோசிச்சு பாருங்க முதலாவது கொட்டாவிதா அல்லா பாதுகாக்க நல்லாவுக்கு முன்னுக்கு பேச தெரியல இன்னும் பழகனு கண்ணியிருப்பாங்க நல்லா இருக்கும் உடனடியாக சொல்லுங்க பாப்பா பெரிய ஒரு தேவை என்ன பக்குவப்படுத்தி கொள் சொல்லு நல்லா இருக்கும் சொல்லு நாற்பது நாளைக்க ஒரு நாற்பது நாளைக்கர்வியத் எங்களுக்கு தேவைியல்ல சொல்ல சர்வீஸ் நாங்க புறப்பட்டு போறோமோ அல்லா சர்வீஸும் போற வழிகளை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பானா இருந்து போதுமான உதவிகளை நசை பாக்கா மௌத்துல வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை நசி பாக்கு சொல்லுங்கல்லா இன்னும் சொல்லுங்க சரி அந்த நியத்தோட சொல்லுங்க பாப்பா பெரிய ஒரு பெரிய ஒரு இடைவெளி பெரிய ஒரு கிப்ட் கொடுக்குறாங்க ஜோடு ஒண்ணு இருக்குது பெரிய உழைப்பு செய்யப்பட்டு இருக்கு ஜில்லா முடிச்சோம் எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிறாங்க ஒண்ணு சேர்க்கறக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதுல இருந்து இன்ஷா ஒரு நாலு மாசத்துக்கு ஆக சொல்லுங்க பாப்பா இந்தியா பங்களாதேஷ் போறவங்க வெளிநாடுகளுக்கு போறவங்க அப்படி எழுந்துனா பாப்பா இந்தியா பங்களாதேஷ் போறவங்க எழுபுங்க அல்லா ரஹ் சிவா மஜிமால எழுவுங்க எலும்பு நின்று பெரிய ஒரு பாக்கியம் ஜோந்து போறவங்க இந்தியா பங்களாதேஷ் சொல்லுங்க சொல்லுங்க நாங்க லோக்கல்ல போறோம் அப்படி உள்ளவங்களும் பெரிய ஒரு இடைவெளி இருக்குது சரியாக ஒரு மாசம் கிட்டத்தட்ட இருக்கு எல்லா அம்சங்களையும் தர்த்தி செஞ்சுட்டு குடும்பத்துக்கு கொடுக்கிறது வியாபாரத்துக்கு தரீர் செஞ்சுட்டு எங்களுடைய நசுகளை சில்லா போறவங்களும் சில்லா போறதுக்காக வேண்டி மார்ச் எட்டாம் தேதி சில்லாவுக்காக மூணு சில்லாவுக்காக வேண்டி லோக்கல்ல போறவங்க வெளிநாடுகளுக்கு போறவங்க இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போறவங்க அப்படின்னு சொல்லுங்க இந்தியா ஜமாத் தாரம் சில்லா ஜமாத் தாரம் சில்லா ஜமாத் தாரம் அப்படின்னு சொல்லுங்க பெரியார்களதான் தனி நபர்களை விடவும் ஜமாத்துகள் கேட்கிறாங்க எங்க மஹன்லால ஜமாத்துகள் ஒரு நாலு மாசத்துக்கு நாப்பது நாளைக்கு செய்ய முடியும் முயற்சி செஞ்சோம் அல்லாஹுடைய உதவி இருந்துச்சு நிச்சயமாக சாதிக்கலாம் அல்லாவுடைய உதவி எப்படி அல்லாஹுடைய சேர்ந்து கொண்டே இருக்கும் பார்த்துக்கொண்டே இருப்போம் வயிறாக்கி வச்சு எவ்வளவு விஷயத்தை உலகத்துக்கு சாதிக்கிறோம் எத்தனை விஷயத்துக்கான ஆற்றலை கூட்டி போறோம் ஒரு கல்யாணத்துக்கு நேரம் நிர்ணயிச்சு யாத்திரை சொல்லுங்க நாலு மாசத்துக்கான நாற்பது நாளைக்கான உழைப்பு செய்யறேன் தியாகம் செய்யறேன் நான் பாடுபடுறேன் நல்லா இடத்துல தொழுவேன் நிப்பேன் எப்படி ஒரு ஜமாத்த பெரிய ஒரு பாக்கியம் எதற்கோ சேர்த்துக் கொண்டு இருக்கணும் எதற்கோ ஆக்கலை கூட்டிக் கொண்டு முடியும் நம்மளால முடியாதுன்னு எதுவும் இல்லை நம்முடைய உதவி இருக்கணும் நம்முடைய ஆசை முன்னுக்கு இருக்கணும் அதோடு அல்லாஹுடையது கட்டாயம் ஆசைப்பட்டவங்களுக்கு அல்ல ஒரு நாள் கதவடைக்கிறவன் கிடையாதுங்க முயற்சி செஞ்சு பாருங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு நடக்காது நீ முயற்சி செய்யுங்க ஆசைப்படுங்க கூடிய கூலி கொடுக்கிறது அல்லாஹ்கலாம எங்களுடைய ஜோடு இருக்குது எட்டாம் தேதி இந்த ஜோடுக்கான எல்லா விதமான தயாரிப்புகளும் இப்போ நாங்க செய்யணும் அதிகமாக பேசணும் மக்கள்கிட்ட இந்த ஜோடு இருக்குது இந்த ஜோடு வெற்றிகரமாக நடக்கணும் அதுக்கு என்னுடைய பங்களிப்புகள் என்ன முதலாவது அல்லாஹூடத்துல துவா செய்யணும் அதெல்லாம் அந்த ஜோடு வெற்றிகரமாக நடக்கணும் அடுத்து காணறவங்க எல்லாத்தையும் இந்த இதுல ஒரு தாயாக நாங்க ஆகணும் உங்கத்துக்கு இந்த அடிப்படையா நாங்க ஒரு தாயாக ஆகணும் அதனால தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய அமல்கள் ரொம்ப சின்ன அமல்கள் ஐந்து அமல்கள் எங்களுக்கு யாரும் முறையாக உலகத்தில் உருவாக்கிட்டு இருக்கிறது அமல்கள் பள்ளியுடைய தாளியின் வீட்டுடைய தாலியும் பள்ளியுடைய மசூரா முதலாவது கஸ்ட் ரெண்டாவது கஸ்ட் மாசம் தவறாமல் மூணு நாள் இதை நாங்கள் செய்யறது சாதாரண சின்ன வேலைகளாக இருக்கலாம் ஆனால் அதனுடைய லாபங்கள் அதனுடைய பலன்கள் நிச்சயமா பெருசாக இருக்கும் मैं आसे रची सियो मां शाला एनना विसींग अलासंदा मुक्यत मुम्या हविलिंगा मस्यत السلام अलेकुम वर्हम लाहि वबरकात कुम द बयाने इमरीने तेला माहिये www.tamilbayaans.com मुगमाहा डाउनलोड से यमुरियो वसलाम